வணக்கம் நற்றினியின் பிப்ரவரி இருபது இரண்டாயிரத்தி பதினெட்டு மாசி மாதம் எட்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் தமிழக செய்திகள் காவிரி விவகாரம் தொடர்பாக சட்ட வல்லுநர்களுடன் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை நடத்தினார் கச்சத்தீவில் புனித அந்தோனியார் ஆலய திருவிழா நடைபெற உள்ளதால் ராமேஸ்வரம் பகுதியில் மீனவர்கள் மீன் நான்கு நாட்கள் தடை விதிக்கப்பட்டுள்ளது ஆந்திர மாநிலம் நெல்லூரில் செம்மரம் வெட்ட வந்ததாக இருபத்தி தமிழர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் நான்கு வாகனங்கள் இருபத்தி செல்போன்கள் மற்றும் எழுபது லட்சம் மதிப்புள்ள செம்மரக் கட்டைகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளான பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி மகளிருக்கான மானிய விலை ஸ்கூட்டர் திட்டத்தை தொடங்கி வைக்க பிரதமர் மோடி தமிழகம் வர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது காவிரி நதிநீர் தீர்ப்பு விவகாரம் குறித்து விவாதிக்க வரும் இருபத்தி இரண்டாம் தேதி தமிழக முதல்வர் பழனிசாமி தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் மயிலாப்பூரில் ரேசன் கடை உட்பட பத்து கடைகளில் பணத்தை கொள்ளையடித்துச் சென்ற மர்ம நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் இந்திய செய்திகள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மும்பை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் கோவா முதல்வர் மனோகர் பாரிக்கரை பிரதமர் மோடி நேரில் சந்தித்து உடல்நலம் விசாரித்தார் மக்கள் தொகையை கட்டுப்படுத்த இரண்டு குழந்தை கொள்கையை அமல்படுத்த மத்திய அரசுக்கு உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் பொதுநல தாக்கல் செய்யப்பட்டுள்ளது பீகாரில் அரசு மருத்துவமனையில் இரண்டு வெடிகுண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன ஆயுதங்களை வைத்திருந்த மூன்று பேரை டெல்லி சிறப்பு படை போலீசார் கைது செய்துள்ளனர் லஷ்கர் ஐ தொய்பா பயங்கரவாதி முகமது நவீஸ் ஜட் போலீஸ் காவலில் இருந்து மீட்டு செல்லப்பட்டது தொடர்பாக நடத்தப்பட்ட ஆரம்ப கட்ட விசாரணையில் பல்வேறு பாதுகாப்பு குறைபாடுகள் இருந்ததாக தெரியவந்துள்ளது காஷ்மீரில் ராணுவ விமான நிலையத்திற்குள் அத்துமீறி நுழைய முயன்ற நபர் சுட்டுக் கொல்லப்பட்டார் ஒரே வங்கிக் மூன்று ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரியும் உயர் அதிகாரிகளை இடமாற்றம் செய்யுமாறு மத்திய லஞ்ச ஒழிப்பு ஆணையம் பொதுத்துறை வங்கிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது நாட்டிலேயே முதல் முறையாக பாதாள சாக்கடியை சுத்தம் செய்யும் பணியில் ரோபோ இயந்திரத்தை களம் இறக்க கேரள அரசு முடிவு செய்துள்ளது மழை வரும் முன் அணை கட்டுவோம் மழை வரும் நீரை தேக்கி வைப்போம் கோடை காலத்தையும் குளிர்ச்சி உடையதாகவும் அயல்நாட்டுச் செய்திகள் திபெத் நாட்டின் தலைநகர் லாசாவில் உள்ள ஜோஹாங் என்னும் ஆயிரத்தி முன்னூறு வருடங்கள் பழமை வாய்ந்த புத்த கோவிலில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது அமெரிக்க ராணுவ அதிகாரிகளை கொன்ற அல் கொய்தா தீவிரவாதிக்கு வாஷிங்டன் நீதிமன்றம் ஆயுள் தண்டனை வழங்கி தீர்ப்பளித்துள்ளது சவுதி அரேபியாவைச் சேர்ந்த பெண்கள் தொழில் துவங்க ஆண்களின் அனுமதியை இனி பெற தேவையில்லை என அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது காசா பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் இரண்டு பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டனர் பாலஸ்தீனத்திலிருந்து ஹமாஸ் பயங்கரவாத அமைப்பு தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக இஸ்ரேல் ராணுவம் இந்த தாக்குதலை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது மாலத்தீவில் தடையை மீறி போராட்டம் நடத்திய எதிர்கட்சியினர் மீது போலீசார் நடத்திய தாக்குதலில் பலர் காயமடைந்தனர் மேலும் போராட்டத்தில் ஈடுபட்ட பலரை போலீசார் கைது செய்துள்ளனர் இதற்கிடையே புதிய நீதிபதிகள் கொண்ட உச்சநீதிமன்றம் அந்நாட்டு அதிபருக்கு சாதகமாக தீர்ப்பு அளித்துள்ளது பாகிஸ்தான் எப்போதும் பயங்கரவாதிகளுக்கு புகலிடம் அளிப்பதில்லை எனவே அமெரிக்கா எங்கள் மீது குற்றம் சாட்டுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என அந்நாட்டு ராணுவ தளபதி கமர் ஜாவித் தெரிவித்துள்ளார் அமெரிக்கா தாய்லாந்து இணைந்து நடத்தும் வருடாந்திர ராணுவ பயிற்சியில் இம்முறை தென்கொரிய வீரர்களும் பங்கேற்றுள்ளனர் வணிகச் செய்திகள் PPF முதலீட்டாளர்களுக்கு நல்ல செய்தியாக PPF தொடர்பான சட்டம் மற்றும் சிறு சேமிப்பு திட்டங்கள் தொடர்பான தனித்தனி சட்டங்கள் ரத்து செய்யப்பட்டு இவை அனைத்தும் ஒன்றிணைக்கப்பட உள்ளன மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் இந்தியாவில் பேட்டரி பஸ்களை தயாரிப்பதற்காக ஹைதராபாத்தை சேர்ந்த கோல்டு ஸ்டோன் குழுமத்துடன் சீனாவை சேர்ந்த பிஒய் நிறுவனம் கைகோர்த்துள்ளது மத்திய அரசுக்கு சொந்தமான எட்டு பொதுறைவனங்களின் பங்குகள் அடுத்த நிதியாண்டில் பங்கு விற்பனைக்கு வரவிருப்பதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன நேற்று காலை வர்த்தக நேர தொடக்கத்தில் சென்செக்ஸ் நூற்றி புள்ளிகள் சரிந்து காணப்பட்டது விளையாட்டுச் செய்திகள் முத்தரப்பு டி தொடரில் இங்கிலாந்துக்கு எதிரான கடைசி லீக் ஆட்டத்தில் நியூசிலாந்து அணி மூன்று ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது எனினும் நெட் ரன் ரேட் அடிப்படையில் நியூசிலாந்து அணி இறுதி போட்டிக்கு முன்னேறியுள்ளது தேசிய நடைப்பந்தய சாம்பியன்ஷிப் போட்டியின் மகளிர் பிரிவில் டெல்லி வீராங்கனை சௌமியா பேபி தேசிய சாதனையுடன் தங்கம் வென்றுள்ளார் தி இந்து குழுமம் தைரோ கேர் சார்பில் மதுரையில் நடைபெற்ற மாநில அளவிலான கபடி போட்டியில் செல்லூர் எஸ்கே கிளப் அணி முதலிடம் பெற்றது டி போட்டிகளில் அதிக கேட்ச் பிடித்தவர் என்ற சாதனையை டோனி புரிந்துள்ளார் சங்கக்காராவின் சாதனையை அவர் முறியடித்துள்ளார் திரைச்ெய்திகள்ின் வாழ்க்கை படத்தின் ட்ரெய்லர் எப்போது ரிலீஸ் ஆகும் என அவரது ரசிகர்கள் ஆர்வமுடன் காத்துக்கொண்டிருந்தனர் இந்நிலையில் இப்படத்தின் ட்ரெயிலர் வரும் மே மாதம் எட்டாம் தேதி வெளியிடப்பட தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்தியில் வித்யா நடித்த தும் சுலு என்ற படத்தின் தமிழ் ரீமேக்கில் நடிக்கப் போவதாக ஜோதிகா அறிவித்துள்ளார் இயக்குனர் ரவிக்குமார் இயக்கத்தில் சயின் பிக்ஷன் படம் ஒன்றில் நடிக்க இருக்கிறார் சிவகார்த்திகேயன் இந்த படத்தில் இவர் ஏலியனாக நடிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இப்படம் தமிழ் ஹிந்தி ஆங்கிலம் ஆகிய மூன்று மொழிகளில் தயாரிக்கப்பட உள்ளது அஜித் நடிக்கவுள்ள விஸ்வாசம் படத்தின் படப்பிடிப்பு மார்ச் மாதம் என அறிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் நட்டினியின் இன்றைய செய்திச் சேவைகள் நிறைவடைகின்றன ஒரு நிமிட யோசனை நித்தம் ஒரு முத்து நாளும் ஒரு விதை அஞ்சல் தலை செய்திகள் சமையல் சமையல் போன்ற தரமான ஒலிகோப்புகளை செவிமடுக்க டபிள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் நற்றினை டாட் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்